சமியாய் வாசி வசிஷ்டருடைய குலத்திலே பிறந்த வேதவியாசர் மக்களுடைய நன்மைக்காக அனைத்து புராணங்களையும் இவ்வுலகத்திலே பரவச் செய்தார் இத்திகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தையே எழுதி கொடுத்தார் உபனிஷத்தினுடைய கருத்துக்களை நன்கு விளக்குவதற்காக பிரம்மசூத்திரங்கிற மிக உயர்ந்த நூலை எழுதி வைத்தார் வியாசர் நமக்கு பண்ணிருக்கிற பேருதவிக்கு எத்தனை பெறவி எடுத்தாலும் அவருக்கு நாம் கடமைப்பட்டிருப்போம் எந்த ஒரு பிரதிபலத்தையும் எதிர்பார்க்காமல் தனக்கென்று ஏகையுமே ஆசை கொள்ளாமல் மக்களுடைய உயர்த்திக்கென்னே பிறந்து வாழ்ந்த வள்ளல்தான் வேதவியாசர் அவர் கூறிய மகாபாரதத்தில் இல்லாத உயர்ந்த கருத்துக்களே இல்லை அனைத்தையும் அதில் தேடி எடுத்துக் கொள்ளலாம் எப்படி ஒரு பெரிய கடலிலே முத்தும் பவழமும் மாணிக்கமும் இரத்தினங்களும் விரவி உள்ளுக்குள் கிடக்குமோ அத போல மகாபாரதம் பெருங்கடலுக்குள் முத்தும் பவளமுமாக தர்மங்கள் கிடக்கின்றன ஆசையோட யார் முத்து குளிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்றொன்றாக தர்மங்கள் கிட்டும் அதில் ஓர் பிரகரணம் ஒரு பகுதி யக்ஷப் பிரஷ்னம் என்னும் பகுதி அதை நாம் கடந்த பல பார்த்து வந்தோம் நிகழ்வுகளின் கணக்குப்படி இன்று நூத்தி இருபத்தாறாவது இத்தோடே யக்ஷப் பிரஷ்னம் முடிவுக்கு வருகிறது இந்த கடைசி பகுதியில் தர்மபுத்திரன் யக்ஷனிடத்திலே என்ன வரங்கள் வேண்டினான் அதை எப்படி யக்ஷன் அவருக்கு கொடுக்கிறார் பார்க்கப் போகிறோம் கடந்த நாள் சந்தித்த போது உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் நீ நடந்து கொண்ட முறையில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் ஆஜப்பட்ட வரத்தை கேட்பாய் தர்ம தேவதையை பற்றினவன் போனதில்லை தர்மபுத்திரா கேள் மகனானபடியாலும் கேள் தர்ம சிந்தனை இருக்கிறபடியாலும் கேள் இப்போது அந்த தர்மத்தையே பிரகடனப்படுத்துமா போலே உன் தம்பிகளுக்குள் நகுலனை எழுந்திருக்க வைக்க சொன்னாயே அந்த உயர்ந்த பண்புக்காகவும் சொல்லுகிறேன் வரத்தை கேள் சரி என்று ஏற்றுக்கொண்ட தர்மபுத்திரன் மூன்று வரங்களை கேட்கப் போகிறான் அதில் அவன் முதல் கேட்ட வரம் என்னவாக இருக்க வேணும் நாமலா இருந்தா என்ன கேட்டிருப்போம் இப்பேற்பட்ட தர்ம தேவத்தையே வந்து நம் முன்னால் நிற்கும் போது மீண்ட ஆயுள் வேணும் இல்ல பாபங்களை எல்லாம் தலைத்து விட வேண்டும் என் ராஜ்யம் இப்போதே திரும்ப கிடைக்க வேண்டும் இது முக்கியமான கல்வி இல்லையா என இவர்களோ காட்டில் வாழ்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தாயிடுத்து இனி ஓராண்டு அஜாதவாசன் மறைந்திருந்து வாழ வேண்டும் இந்த எந்த கட்டமுமே இல்லை அப்புறம் கூட துரியோதனன் ராஜ்யத்தை கொடுக்க போகிறனா தெரியாது நாம இருந்தால் துரியோதனாதிகள் அழிந்து போய் உடனே அரசு எனக்கு திரும்ப கிட்டட்டும் என்று கேட்டிருப்போம் இல்லை எனில் சண்டையிலே எனக்கு ஜெயம் கிட்டட்டும் கேட்டிருப்போம் இல்ல வாழ்க்கை ரசிக்கட்டும் எதவணும்னாலும் கேட்டிருக்கலாம் இதை எதையுமே தர்மபுத்திரன் கேட்கலே ஏன்னா அவன் தர்மபுத்திரனாச்சே தர்மத்தில் தான் முதல்ல எண்ணம் இந்த மொத்தமே எந்த இடத்தில் ஆரம்பிச்சது அண்டண்ணன் தன்னுடைய அரணிக்கட்டையை காணோம் மான் எடுத்துக்கொண்டு ஓடித்து அரணிக்கட்டையை மீட்டு கொடுப்பாய் இன்று என்னுடைய அக்னிகாரியம் தடைப்படக்கூடாது குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிகோள் அந்தமையின் தொண்டரடிக்குரியாழ்வா சாதிக்கிறார் மூன்று நெருப்புக்களை அந்தணர்கள் தினமும் பூசை செய்ய வேண்டும் அதை செய்ய முடியாமல் அரணிக்கட்டை தொலைஞ்சி போச்சு பெற்றுக் தானே வந்தான் அதுக்காகத்தானே இவா தேடின் வரைக்கே தாகம் ஏற்பட்டது தண்ணீர் குடிக்க போக எக்ஷ நிக்கார்கள் நால்வர் மயக்க சரிந்தார்கள் அதெல்லாம் தர்மபுத்திரனுக்கு மறக்கவே இல்லை இப்ப அவன் முதல் கேள்வி கேட்கிறான் எனக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசை இருப்பதாக நீர் சொன்னீர் முதல் வரத்தை கேட்கிறேன் அந்த அரணிக்கட்டை இன்னும் கிடைக்கவில்லை அரணி உடனே பெற்றுக் கொடுக்க வேணும் சிரிப்பு வந்துடும் தர்ம போய் ஒரு அரணிக்கட்டையா யாரான்னு கேட்பா எனக்கு தர்மம் வேணும்னு கேட்கட்டும் ராஜ்யம் வேணும்னு கேட்கட்டும் சொத்து வேணும்னு கேட்கட்டும் அரணிக்கட்ட வேணும்னு கேட்பாளன்னா பொறுத்தவரை அன்றைய தர்மம் முக்கியம் தான் அரசன் ஆடோ தன் அரசிடத்துல புகார் செய்திருக்கிறான் என் அரணி கட்டைய காரணம் பெற்றுப்படு நாம அரணிக்கட்ட ஒரு சமாச்சாரமான அது இருந்தா தானே அன்னைக்கு அக்னிகாரியம் பண்ண முடியும் அன்னைக்கு அக்னிகாரத்தை பண்ணாதான் தர்மம் காக்கப்படும் ஆக தர்மத்திலேயே எண்ணம் இருப்பவன் தன்னுடைய லட்சத்திலிருந்து சுழியும் விலகவில்லை தர்மபுத்திரன் எதையும் தனக்கென்று கேட்டுக் கொள்ளாமல் அரணி கட்டையும் கடைகோலையும் வண்டுகிறான் அரணி சகிதம் சசிய அக்னையோ நலுப்பேரன்னு பிரசமோத்து வரோமம இதுதான் முதல் வரம் அவனுக்கு அக்னிகாரியம் தடைப்படக்கூடாது அக்னி அவன் பூசிக்கணும் அரணிக் கட்டைய காணும் நீதான கதை பெற்றுக் கொடுக்கணும் உடனே யம தர்மராஜன் யக்ஷன் உருவல இருக்கிறவர் சொல்றார் அரணி சகிதம் ஹக்ஸ்ய பிராமணன் மயா மிருகவேஷேன கவுந்தேய ஜிஜ்நாசார்த்தன் தவப்பிரபோ கவலைப்படாதே யம தர்மராஜனுக்குள்ளையாந்துட்டு கவலைப்படலாமா நான் தான் மனித வடிவத்தை விட்டு யக்ஷ வடிவத்தை விட்டு தர்மராஜன் வடிவத்தை விட்டு ஒரு மான் உருவத்தை எடுத்துக்கொண்டு என் கொம்புகளாலே அரணிக் தூக்கி போனேன் உன்னை இங்கே வரவழைக்கிறதுக்காகத்தான் நான் தான் எடுத்துட்டு போனேன் கவலை இதோ உன்னுடைய அரணி கட்டை தர்மபுத்தன் சொன்ன என்னுடைய அரணிக் கட்டை அல்ல இருந்திருந்தா கேட்டு இருக்க மாட்டேன் இது அவனுடையது அவனிடத்துல நான் உடனே கொண்டுதான் கொடுத்தாகணும் போயிட்டு வரேன் அவனுக்கு இன்னும் யம தர்மராஜன் அரணிக்கட்டையை வாங்கினுட்டு வேற ஊர் வரத்தையும் கேட்காமல் நான் போயிட்டு வரேங்கிறேன்னா அம்மா நான் இதை கொண்டுதான் அவரிடத்துல கொடுத்தாத்தானே அவர் நேரம் தப்புவதற்கு முன்பாக தன் அக்னிகாரி நான் இஷ்டத்துக்கு உன்னிடத்துல பேசினுந்துட்டு தர்மத்தை பத்தி கேட்டாய் சொல்றேன்னு ஒத்துண்டேன் அது வரைக்கும் பொறுமையா இருந்தேன் எப்ப சொல்லி முடிச்சுட்டேனோ அரணிக் கட்டை இனிமே உன்னோடு பேசுவது என் வேலை நான் கொண்டு போய் கட்டையை வரேன் இரு இரு நான் சொல்லுகிறேன் இன்று அவன் செய்யும் அக்னிகாரியம் பலத்தை கொடுக்கும் நேரம் தாழ்ந்தாலும் ஒன்றும் அது நான் தான் அவனுடைய பாப கணக்கை எழுதுவதே நான் அவனுடைய அக்னிகாரியம் நடக்கும் தர்மபுத்திரா கவலைப்படாதே உனக்கு அரணி கொடுத்துட்டேன் அடுத்த வரம் ஏதானு உனக்காக கேட்க கூடாதான் கேட்டு பெற்றுக்கொள் வைசம்பாயனர் தெரிவிக்கிறார் கூட தலைவனாக இருக்கும் படைத்த தர்மபுத்திரை கேள் அவர் கேட்கிறார் வருஷாணி துவாசாரண்யே ஸ்ரயோதமுபஸ்திதத்ரநோநாபிஜானு வசதோ மனுஜா குவசித்து நாங்க பன்னெண்டு வருஷம் காட்டுல கழிச்சுட்டோம் பதிமூணாவது அஜாத்தவாசம் மறைந்து வாழ வேண்டும் மறைஞ்சு வாழறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த ஓர் நாங்கள் யார் கண்ணிலும் பட்டுவிடக் கூடாது மறைந்தே நாங்கள் இருக்க வேண்டும் அந்த ஆண்டு முடிந்த பிற்பாடுதான் யார் கண்ணிலும் நாங்கள் பட வேண்டும் இந்த வரத்தை கொடுப்பாய் கொடுப்பாயான்னு கேட்கிறான் ஆச்சரியப்பட்டான் யமதர்மராஜன் ஒரு வருஷம் நீ இருக்கணுமா என்கிட்ட இப்படி வேணா கேளு அந்த ஒரு வருஷம் கூட நாங்க இல்லாமல் இப்போதே எங்களுக்கு அரசு திரும்ப கிட்டும் கேளன் தர்மபுத்திரா அவரு சொன்னார் கேட்க மாட்டேனே நான் தர்மத்திலேயே நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போறேன் பதிமூணாவது வருஷம் அஜாதவாசத்தில் இருக்கேன் ஒன்ன பார்த்தேங்கறதுக்காக காடு வாசம் வேண்டாம்னு சொல்லிவிட மாட்டேன் அப்ப சத்தியத்திலிருந்து திரழ்ந்தவனாவேன் அது தர்மபுத்தரனுக்கு அழகல்ல பெரியோர்கள் தர்மபுத்திரனை நினைக்கும் எண்ணமே வேறு அதிலிருந்து நான் விட்டுக் கொடுத்துறதா இல்லை நாங்க மறைஞ்சிருக்கோம் மறைஞ்சிருக்கிறதுக்கு உதவி புரிந்தாயானால் போதும் அந்த வரத்தை கொடுன்னு கேட்டார் கொடுத்துட்டார் சத்திய விக்கிரமம் கவலைப்படாதே நீங்க பதிமூணாவது வருஷம் ஒத்தர் கண்ணிலும் படமாட்டீர்கள் நீ இந்த உருவத்தோடய நடமாடினாலும் தர்மபுத்திரா யார் கண்ணிலேயும் படமாட்டீர்கள் நீங்கள் மறைஞ்சு வாழ்றதுக்கு இடத்தை சொல்றேன் கேட்டுக்கோ வருஷம் மூருஷ நகரத்திலே போய் யாரும் காணாத வண்ணம் நீங்கள் வாழ்வீர்கள் திருப்தியா போகலாம் விராட்ட நகரத்துல உங்கள் ஆறும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இரண்டாவது வரத்தையும் குறிச்சுட்டார் யத்வக சங்கல்பிதம் ரூபம் மனசா எஸ் யாதிருஷம் தாதிசம் சர்வே சந்ததோ தாரயிஷ நீங்கள் விரும்பின வடிவை ஏற்றுக்கொள்ளலாம் விரும்பின தொழிலை புரியலாம் திருப்தியாறு வரத்தை கொடுத்தார் திருத்தீயம் மகதுரட்ச நீயும் சரி விதுரனும் சரி இருவருமே என்னுடைய அம்சமாக என்னுடைய அருளாலே பிறந்தவர்கள் தர்மபுத்திரனும் யம தர்மராஜனுடைய அம்சமா பிறந்தவர் விதுரனும் யம தர்மராஜனுடைய அம்சமா பிறந்தவர் அது ரொம்ப முக்கியமான கதை யமதர்மன் ஏதோ ஒன்றை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவரும் சரி நீயும் சரி தர்மத்திலிருந்து மாறமாட்டீர்கள் என்ன தர்ம சங்கடமான நிலைமை வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் தர்மத்திலேயே நோக்கு கொண்டவர்கள் நீங்கள் இருவர் உங்களுக்கு செய்யாம ஆர்சிக்கிறேன் மூணாவது வரத்தை கேட்டுக்கொள் யுதிஷ்டிரர் கேட்கிறார் தேவதேவோ மயா திருஷ்டோ பவான் சாட்சா யம் ததாசி வரம் துஷ்ட தம் கிரகிண்யாம் பித நான் உன்னை மட்டும் பிரார்த்திக்கிறேன் மூணாவது வரத்தை எனக்கும் தந்தை தர்மத்திலே நான் நிலை நிற்கும்படிக்கு ஏதேனும் வரத்தை உன் உள்ளத்துல நானா எனக்கு நல்லதை கேட்டுக்கிறத விட சிறு வயதிலிருந்து நமக்கு நன்மை எதுங்கிறத தந்தை தாய் தானே சொல்லியிருக்காரு இப்ப வயசான போறது எனக்கு எதுல நல்லெண்ணம் ஏற்படுமோ தர்ம சிந்தனை வருமோ அந்த வரத்தை நீரே கொடுக்க வேணும் என்று சொல்லிவிட்டு ரொம்ப ஆச்சரியமா பிரார்த்திக்கிறான் ஜயே எம் லோபமோ குரோதம் எனக்கு மற்றொரு வரம் வேண்டாம் இந்த நிலை நின்றால் போதும் இதுதிலிருந்து நான் விலகி இருந்தால் போதும் இது ரெண்டு மட்டும் எனக்கு கொடுத்துட்டே தான் போதும் வேறு வரத்தை கேட்க மாட்டேன் எதுதிலிருந்து விலக வேண்டும் ஜயே எம் லோபமோகோபத்தையும் மோகத்தையும் நான் வேண்டும் லோபம் அதீத கருமித்தன்மை பேராசைப்படுதலால் ஏற்பட்ட கருமியின் தன்மை மோகம் மயக்கம் இது அது என்ன மயங்கி போய் தர்மத்த அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் மயங்கி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம ஊட்டிடர முடியோ அந்த மயக்கம் இல்லாமல் இருக்கட்டும் குரோதன் சாகம் சதாவிபோ ஜெயம் கோபத்தையும் நான் ஜெயிக்க வேண்டும் பேராசையை ஜெயிக்கணும் கோபத்தை ஜெயிக்கணும் மயக்கத்தை ஜெயிக்கணும் ஜிக்கணும் இந்த நாளையும் ஜெயிக்கும் வரத்தை கொடுப்பாய் எதுல நான் நிற்க வேண்டும் தானே தபசி சத்தியே மனோமே சததம்பேது மனமானது எப்போதும் இருந்தா தான் பகிர்ந்து கொண்டும் எண்ணம் வளரும் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளத்தான் திருப்தி நிலவும் சாந்தி நிலவும் பகிர்ந்து கொண்டால்தான் நாம் நமக்குன்னு மட்டும் வாழலே மிச்சப்பேருக்கு வாழ்ந்தோம் இருந்தா தான் சாந்தி வரும் நம்ம மட்டுமே பார்த்திருந்தோம்னால் செல்ஃப் சென்ட்ரிக்யும் சுத்தி சுத்தி நம்மளே பார்த்திருந்தால் அப்ப ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் வரவே வராது அதனாலதான் தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் மேலும் தானம் கொடுப்பதால் லோகம் ரஷிக்கப்படுகிறது இருப்பவர்கள் எளியவர்களுக்கு கொடுப்பது நியாயம் அப்ப தானத்தில் என் மனது நிற்கணும் தபசு உடலை பருத்திக் கொண்டு புரியக்கூடிய தவம் தவம் என்னால் காட்டிலே இருந்து புரிவது மட்டுமல்ல ஏகாதசி பட்டினி கிடக்கணுமா தவத்தின் ஒரு வகைதான் தாயார் தந்தையாருடைய ஸ்ராத்தம் திசி என்று அது முடிகிற வரைக்கும் வேற எதுவும் சாப்பிடக்கூடாதா அதுவும் ஒரு வகை தபசுதான் இப்படிப்பட்ட தவங்களில் என் மனது நிற்கட்டும் சத்தியேஷ மனோமே சததான் சத்தியத்தில் மனது இருக்கட்டும் உண்மையை தவிர தர்மபுத்திரன் ஏதும் பேசினதில்லை என்று நிலை நிற்க வேண்டும் சத்தியம் பகவானே கண்ணன தவிர தர்மபுத்திரன் ஆரையும் என்ன நிற்க வேண்டும் சத்தியம் பிரியம் நப்ரூயாது சத்தியம் அப்ரியம் யாருக்கும் பிரியமில்லாத சத்தியத்தை நான் பேசக்கூடாது பிரியமான சத்தியம் பேச வேண்டும் தானத்திலும் தவத்திலும் சத்தியத்திலும் என் மனம் நிலை லோபம் மோகம் குரோதம் இது முதலானவற்றை என் மனம் ஜெயிக்கட்டும் இதை நீர் கொடுக்க பிரார்த்திக்க தர்மன் ஆச்சரியப்பட்டார் இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கே தர்மபுத்திரார் நான் என்ன புதுஷாவா அவனை கொடுக்க போறேன் நீயே சொத்து கேட்க மாட்டேங்கிறேன் அரசை கேட்க மாட்டேங்கிறேன்னா அது என் அதீனம் அல்ல அது வேணும் என்னால் வரும் இல்லை என்னால் வராது என்னுடைய தர்மத்தின் வழி நடத்தல் தர்மத்தை காப்பாற்றுதல் அதை விட்டுட்டு சொத்தை தேடினு வந்தேன்னா அப்ப நான் என்ன யம பிள்ளை தர்மராஜன் சொல்லுகிறார் உப பன்னோ குணை பாண்டவ பவான் தர்மஹா புனச்செய்வ யசோக்தந்தே பவிஷதி நீ ஆசைப்பட்டபடிக்கு தர்மத்தில் சிந்தனை விலகாமல் இருக்கட்டும் ஆதர்மத்தின் வழி உன் சிந்தனை போகாமல் இருக்கட்டும் இந்த ஒரு வரம் நமக்கு கிடைச்சுருத்துன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க எத்தனை நாம தலகீழ திண்டாடுறமோ தர்ம சிந்தனை வருமா அதர்மத்தில் இருந்து விலகி ரூபமாக நிமிஷத்துல பெற்று விட்டான் தர்மராஜன் மேலே வைசம்பாயனர் சொல்றார் இத்துவ அந்த தர்ம பகவான் லோக பாவன லோகத்துக்கே நன்மை இப்படி இவன் வேண்டிய மூன்று வரங்களை கொடுத்தார் முதல் வரம் அரணிக்கட்டை திரும்ப கிடைத்தது அடுத்த வரம் ஆண்டு யார் கண்ணிலும் படாமல் இருப்பீர்கள் என்பது மூன்றாவது ஈடுபடட்டும் தீயதிலிருந்து விலகி இருக்கட்டும் சொன்ன யமதர்மராஜன் புறத்து போயிட்டார் பிள்ளைகளும் தம்பிகளும் எழுந்துட்டார் நாமும் கதையினுடைய முடிவுக்கு வருகிறோம் எக் பிரஷ்னம்ங்கிற இந்த கதையை யாரெல்லாம் கேட்டிருப்பவர்களோ அவர்களுக்கு என்ன பலம் என் பலுதி சொல்லி முடிக்கிறார் இதம் சமுத்தான சமாதம் மகது பிது கீர்த்தி வரம் நரகிதேந்திரியோ வசி சபுர சதவருஷபாக பவேது தந்தைக்கு மகனுக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தை அதன் உருவத்தில் இருக்கிற யக்ஷபிரசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ பட்டன் நரக யாரெல்லாம் படிக்கிறார்களோ விஜிதேந்திரியா அவர்கள் புலன்களை ஜெயிக்க பெறுவார்கள் வசி லோகம் அவர்கள் வசத்துக்கு வரும் சபுத்திர பௌத்திரஹா சதவருஷபாத பவேது அவன் பிள்ளை பேரன் பேச்சீன் சந்ததி விருத்தியோடே நன்கு பல நூற்றாண்டுகளுக்கு வாழ்வார்கள் தர்ம சிந்தனை கிடைக்கும் நாப்பியதர் சகுரத் விபேதனே பரஸ்வஹாரே பரதாரபர்ஷனே கதர்யபாவே ந ரமேன்மனஹ சதாந்திராம் சதாச்சியான விஜானதாம் நாப்பியதர்மே அவர்களுக்கு அதர்மத்தில் புத்தி போகாது ந சுகிருத்பேதனே அவர்களுக்கு நண்பர்களுக்குள் பேதம் பண்ண மாட்டார்கள் பரஸ்வகாரே அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் பரதார மருஷனே இன்னொத்தர் மனைவி விரும்ப மாட்டார்கள் கதர்யபாவே கிருப்பணனின் தன்மை அடைய மாட்டார்கள் நரமேன் மனஹா சதா நிருணாம் சதா வியாக்கியான விஜானதாம் எப்போதும் தர்மத்திலேயே நிலைநிற்பார்கள் என்று சொல்லி இந்த பிரகரணத்தை யக்ஷப் பிரஷ்னத்தை முடிவுறுத்துகிறார் நாமும் கேள்விகளின் பதிலை நூத்தி இருபத்தி ஆறு நாட்களாக கேட்டிருக்கிறோம் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் யக்ஷ பிரஸ் முடிஞ்சு போச்சு மகாபாரதத்தில் தர்மம் முற்று அதன் பகுதியில் யக்ஷ பிரஷ்னம் முற்று சரி மகாபாரத தர்ம நிகழ்ச்சியே யக்ஷ பிரஸ் முடிச்சு விடலாமா கேட்டுக்க வேண்டிய அப்ப இத்தோட முடித்துக் கொள்ளலாமா என்று தோணும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் காத்திருந்து நாளை சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன் நமஸ்காரம் இந்த யூடியோஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் உங்கள் மொபைலில் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்